إن الحمد لله نحمده ونستعينه ونصره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضللا ومن يضلله فلا هادية لا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد وقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليدفعوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صدق الله العلي العظيم قلت قرية الله من الذي يعرف عليه அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட எவர்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன் வசையத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதர்களே பெரியவர்களே அல்லாஹுக்கு சுபான் என்னையும் உங்களையும் இன்னமும் இந்த உலகத்திற்கு வாழ வைத்திருக்கிறான் அலமதுல்லா ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் மூணு வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த பல லட்சக்கணக்கான மனிதர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் பல நூறு உறவுகளை இழந்திருக்கின்றோம் பல நூறு நண்பர்களை இழந்திருக்கின்றோம் இப்படியாக எங்களுக்கு நெருக்கமானவர்கள் எங்களுடன் நட்பு பாராட்டியவர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லி பலரை நாங்கள் இழந்து விட்டோம் அப்படி இருந்தும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இன்னும் வாழ வைத்திருக்கிறான் அலகதுல்லா இந்த வாழ்வுக்கு நானும் நீங்கள் ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டும் உலகத்தில் நானும் நீங்கள் மட்டுமல்ல வாழ்வது என்னையும் உங்களையும் போல மிருகங்களும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது மிருகங்களும் வாழ்ந்து கொண்டே இருக்குது மிருக வாழ்வினுடைய அறுத்தம் அதற்குரிய வியாக்கியானம் அதனுடைய நோக்கம் வயத்தம குலகத்தில கால்நடைகளுடைய மிருகங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன தெரியுமா உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு பேசணும் உலகத்தில சந்தோஷமாக வாழ்ந்துட்டு பேசணும் எதற்காலும் சாப்பிட்டுக் கொள்வோம் எங்கையும் வாழ்ந்து கொள்வோம் யாருடனும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோம் என்ற ஒரு நோக்கத்தில் உலகத்தில் வாழக்கூடிய மிருகங்கள் வாழ்ந்துட்டு போகிறது இது மனித மிருக வாழ்வினுடைய எதார்த்தம் அப்படித்தான் கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கை கோட்பாடு இல்லாத வாழ்க்கை ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போய்விடுவார்கள் மனிதனும் அப்படித்தானா மனித வாழ்வினுடைய லட்சியம் என்ன மனித வாழ்வினுடைய நோக்கம் என்ன மனித வாழ்வினுடைய தாற்பரியம் என்ன இவைகள் எல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஏன் வாழுகிறேன் உண்மையிலேயே சொல்ல போனால் நாங்க வாழ்ந்துவிட்டு போவது வரலாறு அல்ல நாங்க வாழ்ந்துவிட்டு போவது வரலாறு அல்ல வாழ்ந்துவிட்டு போவதுதான் வரலாறு என்று இருந்தால் இந்த மிருகங்களுக்கெல்லாம் வரலாறு கூடும் மிருகங்களுக்கெல்லாம் வரலாறு விற்கும் வாழ்ந்துவிட்டு போது வரலாறல்ல பிறரை வாழ வைத்துவிட்டு போது மட்டும்தான் வரலாறு என்னால் எத்தனை பேர் வாழ்றாங்க நாங்க மௌத்தா போனாலும் எங்கட குழந்தைகள் மறக்க மாட்டாங்க குறைந்தபட்சம் எங்கட குழந்தைகள் எங்களை ஞாபகம் வரும்போது எங்களுக்கு ஏதாவது சொல்லுவார்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்றை நாடுவார்கள் குறைஞ்சபட்சம் ராமத்துள்ளாகை அழகிந்து துவாவது செய்வார்கள் ஏனென்றால் நாங்கள் அவர்களுக்காக வாழ்ந்து இருக்கின்றோம் யாரு யாருக்காக வேண்டி வாழுவார்களோ அவர்கள் அவர்களை மறக்க மாட்டார்கள் அது மனித இயல்பு அப்படித்தான் மனித இயல்பு அதனால வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா நாங்களும் வாழ வேண்டும் நல்லக வாழும் மிக அன்பாக சொல்றேன் நல்லக வாழும் இந்த உலகத்தில் முதலாவது முதுகெலும்பு நிமிழ்ந்தவனாக வாழும் யாருட்டையும் தங்கினிக்க கூடாது யாருட்டையும் தங்கினிக்கூடாது யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது உழைத்து வாழோனோம் வீடுகட்டி வாழோணம் ஏழையாக வாழச் சொல்லி மார்க்கம் சொல்லவே இல்லை எங்கேயுமே இல்லை அது நாங்கள் நானும் நீங்களும் உருவாக்கிக் கொண்ட மார்க்கம் மார்க்கம் சொல்லுது நல்ல அழகா அபுபக்கர் ஏழை அல்ல அவர் பணக்காரர் குரான் அப்படித்தான் சொல்லுது உங்களை போன்றோர்கள் என்று சொல்லி அபுபக்கர் வசதி வாய்ப்புடையே குரான் குரான் சித்தரிக்கிறது ஆயத்து அபுபக்கர் சுத்திகரத்துடைய வபாத்துக்கு பிறகு அவருடைய அனந்த லட்சத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டது எந்த அளவு கடந்த சொத்து இருந்துச்சு கற்பிணியாக இருந்தால் வைத்தரோட பங்கு இருக்குது அபுபக்க சுத்தீர்காலானு மௌத்தாக முன்னாள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உலகத்தில் நல்ல ஹவாலோ நீங்க எல்லாம் அதுக்குத்தான் வந்திருக்கிறீங்க அநேகமானவர்கள் பிரயாணம் செய்து கடல் கடந்து குடும்பங்களை உறவுகளை சொந்தங்களை எல்லாம் விட்டு விட்டு இங்க வந்த நோக்கம் நல்ல சம்பாரிச்சு நல்லா வாழணும் உங்களுடைய வருகை எல்லாம் மறக்கத்து செய்வானாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி வைப்பானாக எந்த நோக்கத்துக்கு வந்தீங்கன்னா நோக்கத்தை நிறைவே செய்வான் அல்லா சுகானுத்தான் ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உலகத்துல வாழ்ந்து விட்டு போவது மட்டுமல்ல வரலாம் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் ஆகரத்துடைய பயணமும் நல்லதாக அமைய வேண்டும் நாங்க மௌத்தாகி போனாலும் மக்கள் எங்களை பற்றி பேசணும் இப்ராிம் அலாம் கேட்டிருந்தா யார்லாம் எனக்கு மௌத் இருக்கு நிச்சயமான ஆனாலும் எழுதி வைக்க விரும்புகின்றேன் எனக்கு ஒரு நல்ல பெயர் கெட்ட பெயர் அல்ல சில மக்களுடைய பெயர் கெட்டதாக பாதிக்கப்படும் பேசப்படும் சில மக்களுடைய பேரு கெட்டதை கொண்டு பேசப்படும் இல்ல அபூகளை பத்தி பேசுகின்றோம் அமூலக பற்றி பேசுகின்றோம் உலகத்தில் வாழ்ந்து புறாவ்களை பற்றி பேசுகின்றோம் இவர்கள்லாம் கெட்டவர்கள் கெட்டவர்களை கொண்டு பேசக்கூடிய பேச்சில் என்ன பற்றி மக்கள் நலவு பேச வேண்டும் நல்லது சொல்ல வேண்டும் எங்களுக்கு பல பேர் இருக்கிறாங்க அப்படி வாழ்ந்துட்டு நாங்க அவர்களை மறக்க நினைத்தாலும் எங்களால் முடியாது அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க சிலரை நீங்க சிலரை கண்டுபிடிக்க மாட்டீங்க உலமாக்களுடைய வரிசையில் செல்வந்த இலங்கை திருநாட்டுல இவர்களை உலமாக்கள் மசூத் அலிசாப் சொல்லுவாங்க அப்துல் ரஹ்மான் பஹின் அஜோத் உஸ்தானாண்டு வாங்க அப்துல் லத்தீப் உஸ்தானா சொல்லுவாங்க அக்ருன அப்துல் வாஹித் இப்படியாக பல நூறு பேர் கசாவத் ஆலயம் என்று சொல்லுவாங்க டில்லி பவுலாங்காண்டு சொல்லுவாங்க பல நூறு உலமாக்கள் மௌத்தாகிவிட்டார்கள் அவர்கள் அநேகமானவர்களுடைய கண்டுபிடிக்க மாட்டீங்க ஆனால் அவர்களுடைய பெயர் வாழ்ந்து கொண்டே இருக்கு அவருடைய திருநாமம் இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையில பல நூறு பல ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர் மக்கள் வாழ்ந்தார்கள் மிச்சாதிபதிகள் வாழ்ந்தார்கள் ஆனால் எல்லருடைய பெயரும் வாழ்றதில்லை எல்லது கொஞ்சப்பேருடைய பேரு தான் கொஞ்சப்பேருடைய அரசியல்வாதிகள் பல பேர் வாழ்ந்தார்கள் ஆனால் கொஞ்சப்பேருடைய முடியாது யாராலையும் எனவே இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டார் யாழ்வா நான் மௌத்தானதுக்கு பிறகும் திருநாமம் பேசப்பட வேண்டும் மாதம் ாலே இம் அேஸ்லாம் இப்ராஹிம் அலேஸ் என்று சொன்னால் ஹஜ் மாதம் சபா மருவாவுக்கடையில் ஓடக்கூடிய துங்கோட்டமாக இருக்கலாம் ஹிஜர் இஸ்மாயிலாக இருக்கலாம் அகாவை இப்ராஹிமாக இருக்கலாம் காவத்துல்லாவாக இருக்கலாம் தன்னியாக இருக்கலாம் ஹஜ்ஜ் பெண்ணாளுடைய காலத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருக்கலாம் அவையும் இவைகள் அனைத்துமே இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய குடும்பம் அவர்கள் செய்தவை நாங்கள் பேசுகின்றோம் வரக்கூடிய மக்கள் என்னை பற்றி நலவு கழிக்க வேண்டும் என்னுடைய திருநாமத்தை பேச வேண்டும் அன்புக்குரிய நண்பர்களை சகோதரன் நாங்கள் என்ன செஞ்சிருக்கின்றோம் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆள் செய்வானா இன்றைய கொசுமாவுடைய நோக்கம் பிரசங்கம் என்ன தெரியுமா எட வாழ்க்கைக்கு நாங்க என்ன அர்த்தம் சொல்லுவது எங்கட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் இங்க யாருமே துவா கேட்க போறது இல்லை யாழ்வா என்ன மௌத்தாக்கே துவா கேட்கறது நோய் இல்லாம வாழ துவா கேட்போம் வறுமையில வாடாம இருக்கு துவா கேட்போம் பசி இல்லாம இருக்கு துவா கேட்போம் எல்லாத்துக்கும் துவா கேட்போம் யாருமே துவா கேட்க மாட்டாங்க எல்லாம் மௌத்த விட்டு பாதுகாப்புக்கு வாய் வராது ஏன் காரணம் தெரியுமா நாங்க நம்புகின்றோம் இங்க வந்த யாருமே நிரந்தரமாக வாழப் போறது இல்ல இதை விட்டுட்டு போகத்தான் போறாங்க ஆனா எல்லாரும் துவா கேட்குமா மௌத்த நல்லதாக்கி வச்சது நல்ல நிலையில மௌத்தாகணும் நல்ல பேரோட மௌத்தாகணும் நீ பொருந்திக்கொண்ட நிலையில மௌத்தாகணும் மக்களுடைய கண்ணீர் வெள்ளத்திலேயே மூத்தாகிடணும் மக்களுடைய கண்ணீர் வெள்ளத்திலே முத்தாகிடுவோம் இப்ப நானும் யோசிக்கிறேன் நீங்கள் யோசிங்க பாப்பைய ஜனாசா இப்ப இந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு என்ன பத்தி மக்கள் என்ன பேசுவாங்க என்ன பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க எனக்கு மக்கள் சொல்லுவாங்க என்ன ஞாபகம் வச்சு மக்கள் நான் ஏதாவது செய்திருக்கிறேனா என்னை அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காகவே ஏதாவது ஒன்றை நான் செஞ்சிருக்கிறேனா வரத்தான் போகுது ஏன் ஜனாதா செய்தி உங்களுக்கும் கேள்விப்படும் உங்களோட ஜனநாதா செய்தி எனக்கு கேள்விப்படலாம் மாறி மாறி கேள்விப்பட்டுக் கொள்வோம் அப்படி கேள்விப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன பத்தி மக்கள் என்ன சொல்லுவாங்க என்ன பேசுவாங்க என்ன கரைப்பாங்க சொன்ன சொந்த சொல்ல ஜனாதோ அவருக்கு நிம்மதி அல்லது அவரால் மக்களுக்கு நிம்மதிக்கு நிம்மதி அல்லது அவரால் அவரை சூட உள்ள இடங்களுக்கு மக்களுக்கு நிம்மதி அவருக்கு நிம்மதி என்ன அலமதுல இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார் உலகத்தில் கஷ்டங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது உலகம் என்பது நிம்மதி கிடைக்க மாட்டாது நாளைக்கு கவலையாக இருப்போம் உலகத்தில் இது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இதற்கு பிறகு அவருக்கு கவலை கிடையாது நிரந்தரமாக சந்தோஷத்திலே வாழ போறாது எனவே அவருக்கு ஓய்வு கிடைத்து விட்டது அப்படி இல்லை என்றால் அவருக்கு ஓய்வு கிடைக்க இல்லை அவரை இருக்க மூடியவர்களுக்கு ஓய்வு கிடைத்து விட்டது அவர் இருந்த இடத்துக்கு நிம்மதியாக இருந்த எனக்கு பாரமாக இருந்த எனக்கு மேல் எழுதி கொண்டு பாவம் செய்து கொண்டிருந்த ஒருவன் என்னை விட்டு போய்விட்டான் என்று சொல்லி பூமி சந்தோஷப்படும் என்னுடைய ஜனாதா எந்த பட்டியல் எழுதப்பட போகிறது என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் இந்த விடயங்களையும் இந்த விடயங்களை சிந்திக்க என்ன செய்யணும் நான் மூணு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் செல்ஃபாக சுயமாக அசஸ் பண்ணிக்கொம்ப என்கிட்ட இது இருக்குதா ஒன்று சொல்றேன் முதலாவது சொல்றேன் கடன் இல்லாம மௌத்தாக போது இல்லாம கடன் இல்லாம கடன் என்ன நான் சொல்ற கடன் நீங்க எடுத்து இருக்கக்கூடிய என் மான் கடன் அந்த கடன் கட்டாயம் கொடுக்கணும் அந்த கடன் கட்டாயம் நீங்க அதை விட பெரிய கடன் தெரியுமா உங்களுக்கு இந்த உலகத்தில் யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ கடன் என்று சொன்ன தெரியுமா கடன் என்று சொன்ன உங்களுக்கென்று தரப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் கடன் உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பு கடன் இந்த பள்ளி நிர்வாகம் என்ற ஒரு பொறுப்பை நீங்க எடுத்திருக்கிறீங்களா அந்த பொறுப்பு உங்களுக்கு ஒரு சுமை அந்த கடன் நீங்க சரியா நிறைவேற்று நீங்க ஒரு வாப்பா வாப்பா என்ற கடன் நிறைவேற்றுமோ நீங்க ஒரு கணவன் அது ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பை நிறைவேற்றுமோ நான் ஒரு நாட்டு பிரஜை அந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்கிறவங்க அந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வோம் இந்த நாட்டுல ஜப்பான்ல நாங்க வந்து இருக்கிறோம் எங்களுக்கு வீசா தந்து நீங்க வாழும் அனுபவிக்கிறாங்க இந்த ஜப்பானுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு நாங்க அதை செய்யோம் கடமை பொறுப்பு இருக்குது போறோமா ரோட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது பெண்ற அவதி வேற அவதி அவங்க பிரச்சனை வேற பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிற தாழ்வு சிக்கல் மன அழுத்தங்கள் வேற அப்படிப்பட்ட பல நூறு பெண்கள் பல நூறு ஆண்கள் அவங்களுக்கு மாறுத்தம் வேற ஒரு வேறொரு சட்டம் இன்னும் சலாக்களுக்கு எல்லா புள்ளைய கொடுத்திருக்கிறான் பாப்பா உம்மா எனக்கு புள்ள கிடைச்சிருக்குது உங்களுக்கு மட்டுமில்ல புள்ள கிடைச்சது உலகத்துல மாட்டுக்கும் புல் இருக்குது நாய்க்கும் புல் இருக்குது பூனைக்கும் புல் இருக்குது எலிக்கும் புல் இருக்குது எனக்கும் புல் இருக்குது ஆனால் நான் மனிதன் நான் லட்சியத்தோடைய வாழக்கூடியவன் நான் யாருடைய பசிக்கு சாப்பாடு அல்ல ஒரு மாடு யாருக்கோ பால் கொடுக்கும் யாருடைய பசிக்கு சாப்பாடு அதுதான் லட்சியவைகளுடைய நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் மிக அன்பாக சொல்றன் இந்த பொறுப்ப நல்ல யோசிங்கோ பல பேர் இருக்கிறாங்க குடும்பம் சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியம் தொழில் தொழிற்சு ஓடி ஓடி ஓடி ஒரு தேடிக்கொண்டாங்க ஹம்துல்ல எல்லாம் தேடி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா குடும்பத்தை காணும் பிள்ளைகளை காணும் மனைவிய காணும் அவங்க வேற இன்ப போயிட்டாங்க இவர் எங்க உலகத்தில் இருக்கிறாங்க இலங்கையில வாழக்கூடிய குழந்தைகள் யூனிவர்சிட்டியில படிக்க பட்டதாரிகளாக மாறி இருக்கிறாங்க வாப்ப பிரசன் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டவர் ஒரு உதாரணம் அல்ல உதாரணங்கள் வாப்ப லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டு ஆயு கால தங்கவே கொடுக்கப்பட்டு சிறைச்சாலையில் வெளியே வர முடியாது குழந்தைகள் அட்டதாரிகள் குழந்தைகள் கல்வி பயணத்தை தொடர்ந்து தாயினுடைய அயராத உயர்ச்சியின் காரணமாக உழைப்பினூடாக அவர்கள் அவர்களுடைய இலக்கை அடைந்து விட்டார்கள் இருக்கிறார்கள் வாப்ப இல்லாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வாப்பை வாப்பவை காண இல்ல அல்லது வாப்பாந்த காணவும் இல்ல சல்லு செல்லம் வாப்பி புறக்கக்குள்ளே வாப்பே வாப்பா அப்துல்லா நபியை காணவும் இல்ல சல்லாஹூ அலிவசல்லாஹுவாலம் வாப்பவை காணவும் இல்ல இமாம் வாப்பவ காணவும் இல்ல வாப்பியை காணவும் இல்லை எத்தனையோ குழந்தைகள் வாப்ப வாப்பவர் காணாத குழந்தைகள் வரலாறு படைத்திருக்கிறாங்க வரலாறு படைத்திருக்கிற சொல்றேன் இந்த விடயங்களை குடும்பத்தில் பகிர்ந்து கொண்டோம் சம்பாதிச்சோம் அதாவது சடவாதத்தை கூட்டிவிட்டோம் இலக்கை அடைந்து விட்டேன் யாரும் பெருமிதம் கொள்ளவாடும் சந்தோஷப்படவாடும் மிக அன்பாக சொல்றேன் மிகப்பெரிய பொறுப்பு வாப்பா என்ற தாய்மை என்ற பொறுப்பு இந்த இந்த பொறுப்பை சரியாக செய்கோணும் இதுல தனிய பேசணும் நீண்ட நேரம் பேசணும் ஆழமாக கரைக்கோணும் எங்கட குடும்பம் எங்கட சமூகம் இஸ்லாமிய சமூகம் எப்படி கரைந்து போய் கொண்டிருக்கிறது எப்படி கரைஞ்சு கொண்டே போகுது இது புள்ளி விவரத்தோட பேச வேண்டும் பல ஊர்கள் இருக்கிற இலங்கையில் பள்ளிவாசல் இருக்கிறது முஸ்லீம் கிராம் முஸ்லீம்கள் இல்லை அந்த பள்ளியை சுற்றி எல்லாரும் மரம் ஆறிட்டாங்க நாங்கள் அக்குறணையை நினைத்து வேறு வழியை நினைத்து தர்காட்டம் நினைத்து முஸ்லீம்கள் கிராமங்கள் இருக்கிறது பள்ளி வாயில் இருக்கிறது யாரில் இந்த பொறுப்புல ரொம்ப கவனம் கச்சிதமாக சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகின்றேன் இரண்டாவது சொல்லுகின்றேன் மௌத்துக்கு முன்னால பயணம் நீண்ட பயணம் பயணம் நீண்ட பயணம் ஹஜ்ஜுடைய பயணம் நீண்ட பயணம் ஹஜ்ஜிக்கு ஆயத்தமாக போல இலங்கைக்கு போக வேண்டும் குடும்பத்தை சந்திக்க வேண்டும் உறவுகளை சந்திக்க வேண்டும் அதற்கு ஆயத்தமாக போல அங்க போய்த்து செலவழிச்சோம் அங்க போய்த்து குழுக்கோடும் மக்களுக்கு வாரி வழங்கோடும் மக்களுக்கு அப்படி போனா தான் ஜப்பான்ல இருந்து வந்தார் வந்திருக்கிறார் என்பது அர்த்தமும் சொல்லுவார்கள் அதுக்கு நாங்கள் ஆயத்தமாகுவோம் எல்லாம் செஞ்சு கொண்டுதான் இலங்கைக்கு போகின்றோம் எல்லாம் செஞ்சு கொண்டு தான் போகின்றோம் ஆனா மவுத்துடைய பயணம் கவரில் தனிய வாழ வேண்டி வரும் அந்த பயணத்துக்கு வெறுங்கையோடைய போகவானது யாரும் அந்த பயணத்துக்கு யாரும் வெறுங்கையோட போகவானோ நீ இறக்கமா சொல்றேன் ஏங்க ஜனாதா கொண்டு வந்து வச்சாலும் பள்ளி வாயில்ல உடனே ஜனாதா வச்சாலும் நானும் நீங்களும் விட்டு விட்டு போவதே யாரும் பேச மாட்டார்கள் மாஷா அல்லா ஹாஜியார் மௌத் சாஹித்தார் அவருக்கு ரெண்டு ஊடு இருக்குது எபினாலேயும் தெரிய ஊடி இருக்குது டோக்கியோலேயும் ஒரு ஊடி இருக்குது கொழும்புலேயும் ஊடுருக்குது அக்ருண்லேயே இருக்குது அவருக்கு தொழில் இப்படி அவருடத்துல கேட்டோமா விட்டு விட்டு போவதே யாரும் பேச மாட்டார்கள் நீங்க விட்டுட்டு போறதை யாருமே கதைக்க மாட்டாங்க அவங்களுடைய கையில் உள்ள கடிகாரமாக இருக்கலாம் அவங்களுடைய சேர்த்துள்ள பேனாவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மக்கள் எதையுமே சுட்டிக்காட்ட மாட்டார்கள் ஜனாதாவை வைத்துக் கொண்டு பேசுவாங்க தெரியுமா கொடுத்ததை மட்டும் பேசுவார்கள் எந்த விட்டுட்டு போறது உங்களுடைய போறது மட்டும்தான் உங்களுடையது விட்டு விட்டு போவது உங்களுடையதல்ல கொடுத்து விட்டு போவது மட்டும் உங்களுடையது எனவே கொடுத்ததை பற்றி பேசுவார்கள் வாழ்க்கை கருத்தம் சொல்லி தந்தவர் வாழ்ந்த இடத்தை அழகுபடுத்தி விட்டு போனவர் பள்ளி கட்டினாரு மதரசா கட்டினார் அனாதைகளுக்கு கொடுத்தாரு ஏழைகளுக்கு கொடுத்தாரு கல்வி கல்வித்துறை உதவி செஞ்சார் கல்வி பணி உதவி செஞ்சார் என்று சொல்லி மக்கள் கொடுத்ததை பற்றி பேசுவார்கள் நீங்க விட்டுட்டு போனதை ஒரு நாளுமே பேச மாட்டார்கள் ஏன் தெரியுமா காரணம் அது உங்களுடையது அல்ல உங்களுக்கு சொந்தமும் இல்ல உங்க எனவே மக்கள் அதை பேச மாட்டார்கள் கொடுத்துட்டு போவோம் செஞ்சிட்டு போடுவது செலவழிக்கப்படும் நீ எண்ணினால் காரமானம் திரும்ப இந்த கை மேல உள்ள கையாக இருக்கணும் சதக்கா வாங்குற கை மட்டுமல்ல சம்பளம் வாங்குற கையை விட சம்பளம் கொடுக்கிற கை நல்லபடி சொன்னாங்க எனவே வாழ்க்கையில் இரண்டாவது வாழ்க்கை சொல்லித்தாரன் அன்புக்குரிய நண்பர்களே வாழ்க்கை இந்த அர்த்தத்தை படிச்சுக்கொள்வோம் மூணாவது முக்கியமான விடயம் என்ன தெரியுமா யாரெல்லாம் வாழ்க்கையில் உபகாரம் செய்தார்களோ அந்த உபகாரிகளுக்கெல்லாம் பிறகு உபகாரம் செஞ்சுட்டு மூத்தாங்க உங்களுக்குத்தர் சலான் சொன்னாரா பதிற்ற அமௌத்தாகவான் உங்களுக்குத்தர் சலான் சொன்னாரா உங்களுக்கு சொன்னார் மட்டும் சொல்லவானு அவர் தந்ததை விட நல்லதை விட நல்லதை திருப்பி கொடுப்பீங்க அவருக்கு க வாங்கிச்சு போனாங்க அதனால மக்களுக்கு அட்ரஸ் சொல்றோம் போற தொழுகிறத்துக்கு வாங்கி அநேக மாணவங்க போயிட்டாங்க அநேக ஊருக்கு போயிட்டாங்க முப்பது லட்சம் இல்லா ஜனாதது இது எப்படி வந்து எங்களுக்குள்ள மதுரை சா லோகுது யார் ஒரு வாக்கில் இது நீங்க அன்பாக சொல்றேன் இதெல்லாம் நாங்க மற்றவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட உபகாரங்கள் இந்த உபகாரத்தை திருப்பி கொடுங்க திருப்பி கொடுங்க இத திருப்பி கொடுத்தது மொத்தாகுங்கோ உபகாரம் செஞ்சவர்களுடைய செய்தார்களோ அத்தனை பேருடைய உபகாரத்துக்கும் நான் பிறவிபகாரம் செய்து விட்டேன் நாங்க அப்படி மட்டும் நான் தொழுத பள்ளி தான் இது பெரிய அல்லாட பள்ளி இது யாரோ வாங்கி இருக்கிறாங்க இதுக்கு பகனமாக இந்த ஒரு பள்ளி வாங்கி இருக்கின்றேன் எந்த புள்ள ஓது மதுரசாவில் நான் விடம் வாங்க இல்ல ஆனா வாழ்க்கைக்கு தீன சொல்லித்தந்தவர் ஆளில் இந்த பள்ளி ஹசரத் இந்த ஹாபிஸ் இந்த இமாம் அவருக்கு உபகாரம் செய்யணும் எனக்கு மார்க்கம் சொல்லி தந்தவர் எத்தனையோ பேர் இருப்பாங்க ஜப்பானுக்கு வார்த்தவர் களிதம் தந்தார் அவரு ஒன்றும் இல்லாம நீங்க இருந்த கடிதம் தந்தார் நீங்க அவர் எப்பயுமே மதிச்சு நடத்திங்க ஜப்பானுக்கு வழிகாட்டியவருக்கு மதிச்சு நடக்க முடியும் என்று தான் சுவர்க்கத்துக்கு வழிகாட்டியவர் எப்படி வச்சு ஜுக்கு வாரத்துக்கு வழிகாட்டி கண்ணியப்படுத்துறீங்க நாளைக்கு தேடி தேடி பாருங்க என்னால் மறக்க முடியாத மனிதர்கள் பல நூறு பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு நான் என்ன செய்யணும் இந்த விடயங்களை கருத்தில் நேரம் மிகச் சுருக்கமாக இருக்கிறது அதனால சில வார்த்தைகளை சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் மிக விடயமாக சொல்றேன் ஒரு அமான ஒரு கிஃப்டாக எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வீட்டில் தந்தை மனைவியோட மசூரா பண்ணுங்க ஆலோசனை செய்யுங்க மூணு விஷயம் சொன்னேன் கடன் இல்லாம பிள்ளைகளுக்கும் கடனாளி ஆகிடுத வாழும் கொண்டு வந்து வச்சா புள்ள தொழுவிக்கொடும் இருந்தால் மட்டும் போதாது அந்த சட்ட திட்டம் மட்டும் என்று நின்று என்று சொல்லி அல்லாஹத்துல மண்டாடக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கிவிட்டு மூத்தும் இல்லை குறைஞ்சபட்சம் வந்து தொழில் இல்லாத மனுஷன் அப்பா புள்ளையொண்டாவது இல்லையே வந்து நாலு கட்டி வழியனுப்பி வைக்கிறதுக்கு எப்படி இருக்கும் நீங்க ஏற்போட்டி போய்ட்டிருக்கிறீங்க குடும்பம் எல்லாம் ஜப்பான் இருக்கு முழு குடும்பமும்பப்பான்ல இருக்குறாருந்தீங்க ஊருக்கு போகக்குள்ள நரிட்டா ஏர்போர்ட்ல தனிய போனாலே மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன்டா ஜனாதாவ கொண்டு வந்து வச்சு பள்ளி வைக்கிறீங்க உங்களை தொழுவிக்கிறதுக்கு உங்களுக்கு நாலு தக்மீர் கட்டுறதுக்கு நல்ல கற்றுடைய நல்ல தெரிஞ்சு இல்லைண்டா எங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க துணை புரிவானா இந்த விஷயத்தை வீட்டில் வாழ்க்கை கருத்தன் சொல்லுங்க விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல குறித்து விட்டு போவது வரலாறு விட்டுவிட்டு போவதை மக்கள் பேச மாட்டார்கள்ட்டு போவதை மக்கள் பேசுவார்கள்தில் சொல்ல சொல்லித்த மார்கம் சலாத்தை கூட கடனாக கடனாக வேண்டாம் உங்களுக்கு யாராவது சலான் சொன்னால் அது உபகாரம் அந்த உபகாரத்துக்கு பிரதிபகாரம் செய்துவிட்டு மௌத்தாகுமோ அல்லா எனக்கும் உங்களுக்கு துணை பிரிவானாக தோசை கச்சீவானாக நல்லருள் பாலிப்பானாக எனவே வாழ்க்கையை சதக்கத்து ஜாரியாவாக மௌத்தி ஆக்கிவிட்டு மௌத்தாகவும் வாழ்க்கையை சதக்கத்தில் ஜாரியாவா ஆக்கி விட்டு மோத்தார்கள் சல்லாம் பள்ளி கட்டவும் இல்ல மதரசா செருவாக்கவும் இல்ல எதையுமே செய்யல அவர்களுடைய வாழ்க்கையே சதக்கத்தில் ஜாரியாவா ஆக்கி வைத்து விட்டார்கள் இன்று வரைக்கும் நாங்கள் நபியைத்தான் பேசுகின்றோம் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்களைத்தான் கதைக்கின்றோம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் எனவே வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு மெசேஜாக ஒரு செய்தியாக ஒரு அருத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக ஆக்கிவிட்டு மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக பௌக்க செய்வானாக நல்லல் பாலிப்பானாக